வணக்கம் மே பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினையின் பொது குவியலுக்காக அறிமுகம் செய்யும் அனப்பிரியன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஐ என் எஸ் ரஞ்சித் போர்க்கப்பல் முப்பத்தி ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றது இரண்டாவது கேள்வி காண்பதில் அமெரிக்காவின் உயரிய சிவில் கவுரவ விருது கோல்ஃப் வீரர் டைகர் உட்ஸ் அவருக்கு வழங்கப்பட்டது மூன்றாவது கேள்வி காணும்பதில் பெண்கள் கால்பந்து விளையாட்டிற்காக இரண்டு புதிய விருதுகளை பிஃபா அறிவித்துள்ளது உலக தடகள தினம் மே ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது பொட்டி தேர்வுகளுக்கு தயார் செய்பவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொது அறிவு செய்திகளில் ஆர்வமுடைய அனைவருக்காகவும் பழங்காலம் முதல் தர்போதிய தகவல்கள் வரை அனைத்தையும் திரட்டி தினந்தோறும் ஒளிபரப்பப்படுகிறது நற்றிணையின் பொது அறிவு அறிவுக்குவியல் தங்கள் குழந்தைகளையும் கேட்கச் செய்யுங்கள் அவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு உறுதுணையாய் இருங்கள் இனி இன்றைய கேள்விகள் இந்தியாவில் பாதுகாப்பு சைபர் ஏஜென்சி எங்கு அமைக்கப்பட உள்ளது இரண்டாவது கேள்வி உலகில் எந்த நாடு தன்னுடைய தலைநகரத்தை மாற்ற திட்டமிட்டுள்ளது மூன்றாவது கேள்வி எந்த ஆண்டு நடக்கவுள்ள உலக டேபிள் டென்னிஸ் போட்டியை நடத்த இந்தியா விண்ணப்பித்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்